மொழி பாதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு சௌலபியமாக இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு புதுசாக கேள்விப்படுற சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் ரெண்டு மணி வந்து டைம் பண்ணதே தெரியல இன்னும் எல்லாம் புதுசாக இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறோம் இதெல்லாம் ஸோ எல்லாம் நாவல்டி ஒன்று இருக்குது அவரோட குரல் குரல் விடுவான் அவர் ரொம்ப அருமை ஆக்சுவலாக குரலை கேட்டுகிட்டே இருக்கலாம் செகண்ட்லி இப்போ இப்போ தான் அவருக்கு இது ஆக்சுவலி பாகவதற்கு வந்து மணிக் கிழக்குல பாடக்கூடிய ஒரு இது இருக்குது அவருக்கு பட்டு இப்போ இன்றைக்கி டைம் ஜாஸ்தி இல்லாதனால அவரை இப்போ எடுத்தக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தது நமக்கு ஆக்சுவலி இன்னும் அவருடைய பாட்டுகள் இன்னும் சீரியஸாக பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு பிளான் பண்ணிருக்கோம் தேங்க்ஸ் ரொம்ப கிழமை ஜாஸ்தி நான் சொல்ல தேங்க்ஸ் சார் எல்லாருக்கும் நம்ம ராகுல் கிரோ நாகராஜ் தர்ஷத் சர்மா எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி